பத்தாவது பாடம் கார்மா மனிதர்களுக்கு பொல்லாத பகைவன் யமன் வேறு யாரிடத்தில் இருந்து வேண்டுமானாலும் தப்பிக்கலாம் காலநிடத்திலே இருந்து தப்பிக்க முடியாது மற்றவர்கள் தாமதமாக வருவார்கள் மற்ற வண்டிகள் தாமதமாக வரும் ரயில் தாமதமாக வரும் கார் தாமதமாக வரும் விமானம் தாமதமாக வரும் காலனுடைய எருமை மாடு தாமதமாக வந்ததாக சரித்திர அது காலத்தில் வரும் அதனாலே அவனுக்கு காலன் என்று பெயர் இந்த காலன் வந்து நம்மை அடைத்துக் கொண்டு போனால் யமலோகத்திலே வைப்பான் கந்தன் வந்து அடைத்துக் கொண்டு போனால் சிவலோகத்திலே வைப்பான் எது வேண்டும் காலன் வரும் கந்தன் வர வேண்டும் என்று வேண்டுகிறார் அருணகிரியார் முருகா கடப்ப மாலை அணிந்த மார்பனே அது என்ன கடப்ப மாலைக்கு அவளது பெருமை கடப்ப மாலை நம்ம கொடுத்த மாலை அடியார்கள் கொடுத்த மாலை கடப்ப மாலை நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கிறார் அப்பரணிகள் அது யார் கொடுத்த மாலை நம் கடம்பனை நாம் கொடுத்த கடப்ப மாலையை சூடிய பெருமானை பங்கிலே பெற்றவன் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் காலன் வரும் முன்னால் வர வேண்டும் முருகா கடப்பமாலை அணிந்த மார்பனே வலன் என்ற அசுரனுக்கு பகைவன் இந்திரன் அவனுடைய தலமான தேவலோகத்துக்கு பகைவன் சூரன் மாமர வடிவில் அவன் வந்தபோது அவனை இரண்டு கூறுகளாக பிளக்கும்படி வேலை செலுத்தியவன் வேலாயுத கடவுள் முருகா கருப்பு விலங்கான எருமை மாட்டின் மேல் ஏறிக்கொண்டு என் உயிரை எடுக்க காலன் வந்தால் அவனுக்கு முன்னால் நீ வர வேண்டும் அழகான பச்சை மயில் மீது நீ வந்து என் எதிரில் காட்சி தந்து காலனெடுத்து அணுகாமல் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார் அருணகிரியார் அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சலன வலிய மயில்மே நீ அந்த மரலையோடு உகந்த மனிதன் நமது அன்பன் எனமுடிய வருவாயே என்பது திருப்புகள் எமன் வரும் பொழுது முருகா நீ வந்து காட்சி கொடுக்க வேண்டும் முருகன் அடியவர்கள் பால் வரமாட்டான் அதனால் தான் காலன் வரின் என்றான் வரின் என்றால் என்ன பொருள் ஒருவேளை வந்தால் என்று பொருள் வரமாட்டான் ஒருவேளை தப்பித்தவரை வந்துவிட்டால் நீ வந்து காப்பாற்ற வேண்டும் என்பது பொருள் மாகத்தை முட்டி வருன் வந்தால் என் முன்னே தோகை புறவையில் தோன்றி நிற்பாய் என்று கந்தரலங்காரத்தில் இதே கருத்தை வைக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடலில் வலாரி தலாரி என்று இரண்டு சொற்கள் வருகின்றன வலாரி தலாரி எனும் சூருமா மடிய தொடு தொடுவேளவனே என்பவை அந்த வரிகள் வலன் என்ற அசுரனுக்கு பகைவன் இந்திரன் அரி என்றால் பகைவன் என்று பொருள் வலாரி என்றால் வலனுக்கு பகைவனான இந்திரன் என்று பொருள் இந்த ரெண்டு பேருக்கும் சண்டை வலனுக்கும் இந்திரனுக்கும் சண்டை முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனுக்கு உதவி செய்தார் அதனால் இந்திரன் வலனை கொன்றான் இது கந்தபுராணம் அவனுக்கு ஒரு வரம் இருந்தது வலனுக்கு சிவரிடம் பெற்ற வரத்தினால் அவன் உடல் பகுதிகளெல்லாம் நவமணிகள் ஆகின இந்த இந்திரன் பகைவன் சூரன் அவனை முருகப்பெருமான் தடுத்து ஆட்கொண்டார் அதைத்தான் தார்மார்பலாரி தலாரியின் சூர்மாமடிய தொடுவேலவனே என்கிறார் அருணகிரியார் கார்மாமிசை காலன் வரும் முருகப்பெருமான் அழகான மயில் வாகனத்தில் வருவானா என்று கேட்டால் நிச்சயமாக வருவான் இப்பொழுது இந்த யுகத்தில் நாம் பார்த்தோம் ஏன் இந்த நூற்றாண்டில் நாம் பார்த்தோம் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் லண்டனிலே இருந்து வருகிறார் பம்பாயிலே இருந்து சென்னைக்கு வரப்போகிறார் எண்பத்தி ஏழு வயது பம்பாயில் ஏறி உட்காருகிறார் காப்பி வேண்டுமா என்று கேட்டார்கள் சென்னைக்கு போய் வழிபாடு முடித்து சாப்பிட வேண்டும் என்றார் பம்பாயிலே உட்கார்ந்தார் விமானம் புறப்பட்டது சென்னையை நோக்கி செல்லுகிறது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபொழுது கீழே திருப்பதி மலை தெரிகிறது என்று விமானத்தில் சொன்னார்கள் வாரியார் சுவாமி அப்படி பார்த்தார் திருப்பதியும் தெரிந்தது திருத்தணியும் தெரிந்தது திருத்தணியை பார்த்தார் திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் என்றார் தலை தொங்கிற்று அவருடைய உயிரை முருகப்பெருமான் தன் திருவடிகளில் சேர்த்து கொண்டு விட்டான் முருகன் அவர் விமானத்தில் பயணம் செய்த பொழுது அந்த ஆன்மாவை தன் திருவடியில் சேர்த்து கொண்டு விட்டான் சென்னைக்கு உடல் வந்தது செவ்வேளுடன் கார் மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர் மாமிசை வந்து எதிரப்படுவாய் என்று கிருவானந்த வாரியார் சுவாமிகள் ஒவ்வொரு நாளும் படித்த பாடல் அவருக்கு பலன் கொடுத்தது நாமும் இதை படிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் மூலம் அருணகிரியார் நமக்கு தரக்கூடிய செய்தி பரில் கலப மாமி தலாரியனும் சூர் மாடிய தொடுவேல் வேலவனே சூர்மாடிய தொடுவனே வேல வேலவனே